வணக்கம் நட்சினையின் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி இரண்டாவது செய்தி சேவை அக்டோபர் பதினெட்டு ஐப்பசி மாதம் நாள் சனிக்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் உடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழகச் நீர்நிலைகளை ஆக்கிரமித்துள்ள கட்டிடங்களுக்கு பத்திரப்பதிவோ பட்டாவோ வழங்கக்கூடாது பத்திரப்பதிவு அலுவலகங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்ப அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தேசிய நெடுஞ்சாலைகளில் வெட்டப்பட்ட மரங்களுக்கு பதிலாக புதிய மரங்கள் நடப்பட்டனவா புதிய மரங்கள் எடுத்த நடவடிக்கை பற்றி அறிக்கை தர நெடுஞ்சாலைத்துறை தலைவருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு இருபது போனஸ் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் மேலும் எட்டு போனஸ் மற்றும் பதினோரு கருணைத் தொகை என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது உள்ளாட்சித் தேர்தல் அறிவிப்பை உடனடியாக வெளியிட மாநில தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ராமேஸ்வரத்தில் விடிய விடிய கனமழை பெய்தது இருபத்தி மணி நேரத்தில் ஏழு புள்ளி அளவுக்கு மழை பெய்ததால் மழைநீருடன் கழிவு கலந்து சாலையில் ஓடுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது பிளாஸ்டிக் தடை அறிவிப்பை அரசு தள்ளி வைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பிளாஸ்டிக் சங்கம் வலியுறுத்தியுள்ளது தீபாவளி சீட்டு நடத்தி பட்டாசு கொடுத்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காஞ்சிபுரம் கலெக்டர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்திய செய்திகள் கேரளாவில் கடைகள் வணிக நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் இனி உட்கார உரிமை அளித்து கேரள மாநில அரசு அவசர சட்டத்தை ஏற்றியுள்ளது ஏற்றுமதியில் ஆறு ஆண்டுகளில் இல்லாத உயர்வு இந்த ஆண்டு ஏற்பட்டுள்ளது என்று மத்திய அமைச்சர் சுரேஷ் பிரபு கூறியுள்ளாா் விசாகப்பட்டினம் விமான நிலையத்தில் தன்மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் குறித்து காவல்துறையிடம் வாக்குமூலம் அளிக்க ஜெகன் மோகன் ரெட்டி மறுப்பு தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் பீகார் மாநிலத்தில் மதுவிலக்கு உத்தரவு அமலுக்கு வந்து இரண்டு ஆண்டுகளை கடந்துவிட்ட நிலையில் அரசு விதிமுறைகளை மீறி செயல்பட்டுள்ளதாக நானூறுக்கும் அதிகமான காவல்துறையினர் நிரந்தரமாக வேளையிலிருந்து அனுப்பப்பட்டுள்ளனர் இருபத்தியோரு பயங்கரவாத அமைப்புகளை சேர்ந்த ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் நாடு முழுவதும் உள்ளதாக ஆப்கானிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் இளைஞர்களின் மனம் கவர்ந்த டிக்டாக் இசை செயலிக்கு போட்டியாக புதிய செயலியை Facebook களமிறக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆபத்தான ஆயுதங்களை ஈரான் தயாரிக்க அனுமதிக்க மாட்டோம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சீனா ஆய்வகத்தில் பனிரண்டு வயது ஸ்காசர் என நாயின் குட்டிகளை குளோனிங் முறையில் செய்து உள்ளது என சீன ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட கெடு முடிவடைய பத்து நாட்கள் மட்டுமே உள்ளன அதன் பிறகு பொருளாதார தடையை அந்த நாடுகள் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் விடுத்துள்ளார் ஒரு நிமிட யோசனை ஒலிகோப்புகளை இணையதளத்தை பார்வையிடுங்கள் இணைய வானொலியில் உங்கள் மனம் கவர்ந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்த வணிகச் செய்திகள் பங்கு சந்தை தொடர்பான தகவல்களை முதலீட்டாளர்கள் வாயிலாக எளிதாகப் பெறலாம் என மும்பை பங்கு சந்தை தெரிவித்துள்ளது ராணே குழுமத்தைச் சேர்ந்த மோட்டார் வாகன உதிரி பாக தயாரிப்பில் ஈடுபட்டு வரும் ராணே என்ஜின் வால் நிறுவனம் இரண்டாவது காலாண்டில் ரூபாய் நான்கு கோடி இழப்பை சந்தித்துள்ளது தனியார் துறையைச் சேர்ந்த லட்சுமி விலாஸ் வங்கி இரண்டாவது காலாண்டில் ரூபாய் நூத்தி கோடி நிகர இழப்பை சந்தித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் சர்வதேச கிரிக்கெட்டில் தடை விதிக்கப்பட்ட நிலையிலும் இடத்தை பிடித்துள்ளார் ஆசிய சாம்பியன் டிராபி ஹாக்கி போட்டி ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெற்று வருகிறது இதில் ஜப்பான் அணி தனது கடைசி லீக் ஆட்டத்தில் உள்ளூர் அணியான ஓமனை எதிர்கொண்டது இதில் ஜப்பான் ஐந்து என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது வங்காளதேச பிரீமியர் லீக்கில் டேவிட் வார்னர் விளையாடுகின்றார் திரைச்செய்திகள் சர்க்கார் படத்தின் கதை திருடப்பட்டது என நீதிமன்றம் வரை வழக்கு சென்றுள்ளது அடங்கு மறு திரையரங்க உரிமையை கிளாப் போர்ட் ப்ரொடக்ஷன் வி சத்யமூர்த்தி கைப்பற்றியுள்ளார் கணேசா விஜய் ஆண்டனி நடித்துள்ள படம் திமிருபிடிச்சவன் நிவேதா பெத்வராஜ் நாயகியாக நடித்துள்ள இந்த படம் தீபாவளிக்கு திரைக்கு வருகின்றது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்